சத்குருஸ்வாமிக்கு ஜெய் குரு கிருப்பையால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன गोविंदा கோவிந்தா கோவிந்தா குரு மாராஜிக்கு ஜெய் ஐம்பத்தி அஞ்சாவது பார்த்துட்டு இருக்கோம் பிரத்யும்னனுடைய கதம் விட்ட இடம் பன்னெண்டாவது ஸ்லோகம் மேலே பார்ப்போம் இப்படி ரத்தி தேவி அந்த குழந்தைய வளர்த்து அவர் யார்னு ரத்தி சொல்றாள் நீதான் மன்மதன் நீங்க தான் அந்த காமதேவ மன்மதன் நான் தான் உங்களுடைய மனைவியின் அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய ரத்தி அப்படின்னு சொன்னார் மேல பதிமூணாவது ஸ்லோகத்தையும் மேல பார்ப்போம் ஏஷ் னிஷ் அனர்ம் சிந்தோ ஏஷ் ஐ அனம் சிந்தோ அக்ஷிபே சம்பரோசுர மோ அகிரசீத்தராஷ் னம் சிந்தோ அக்ஷிப்போ அகிரசீத்த புதராதி இப்போ பிரபோ தமிம் ஜகி துர்ஷம் துர்ஜயம் சத்மாத்மன மாயா சதவிதம் ம் மாயி மோகன்தமிமம் ஜகி துர்ஷம் துர்ஜயம் சற்றுமாத்மன மாயா சத்தவிதம் ம் மாயி மோகன பரிசோச்சே மாத कुरिव ग्रजा पुत्रस्नेहाकुराधीनावत्सौरी परसोचरे माता कु ग्रजा पुत्रस्नेहाकुराधीनावत्स गौरीवा प्रभाष्यव दधो विद्या पृथ्व नाज महात्मनेती महाँ सर्वनानाशिनी प्रभाष्यव दिद्यां पृथ्व नाज महात्मने वती महामाजा சம்பரமே சுவயத் அபிஷேகே தேபை க்ஷிப்பலிம் சம்பரமேயுயத் அபிஷேிகே தேபை க்ஷயன் சஞ்சனியன் கலிம் பதினேழாவது பதிமூணு தாரஞ்சொல்லிய மறுபடியும் பார்ப்போம் பதிமூணுலேருந்து பதினேழு மூலத்தை சேவிப்போம் தசமஸந்தம் உத்தராம் அம்பத்தி அஞ்சாவதா ஏஷ் வா அனசம் சிந்தோ அக்ஷிபுர மத்சோ அசீத்த தாத்தோ பிரபோ ஏஷ் ஓ அனர்ஷம் சிந்தோ கட்சி சம்பரசுர மோ அகிரசீத்தை தராராதி இகப்பாப் தோவன் பிரபோ तमीम जहि दुर्धर्षम दुर्जय शत्रुमात्म माया शतविधमा मोहना तमीम जहि दुर्धर्षम दुर्जय शत्रुमात्म मया शत मजा मोहना परसोचलि माता कुरिव ग्रजास्नेहाधीन वत्सा गोरीवा पिशोचल माता कुरिव गत प्रजा புத்தனை வத்சாரி வாத்து பிராஷையும் ததோ விதா பய மஹாத்மே மாயாவம்மா வினா பிராஷே தோோ விதா பய மகாத்மே மாயாவம்மாவி சம்பரமத்தியுகா சமாூயத்தை அவிஷைக்கிய சேப்பை அவிஷைக்கி தேப்பிப்பஞ்சரியன் கலிம் சம்பரம் அபியேத்தூயே அவிஷக்கி அவிஷக்கிய தமாபி அவிஷைக்கிய தேபை க்ஷிப்பஞ்சியன் கலிம் பதினேழ பதிமூழ என்ன சொல்றார் சுக பிரம்ம ரிஷிகள் இந்த சம்பராசுரன் ரத்தி தேவி சொல்லிட்டு ரத்தி தேவியை அவனுக்கு ஞாபகப்படுத்துறாதுதான் பிரத்யபிக்யான் சொல்வார் வேதாந்த விஷயத்துல சொல்றது பிரத்யபிக்யான் சொல்வார்கள் அது இங்கெல்லாம் வந்து இதை வந்து அந்த குழந்தைய போட்டிருக்கு இல்லையா குழந்தையை வளர்த்து நல்லபடியா காப்பாற்றுறாள் அவள் அப்போ அதே ரத்தி தேவிதான் இந்த இடத்துல எல்லாம் அந்த தேவர்கள் விஷயத்துல வயசெல்லாம் பார்க்கக்கூடாது ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து ஒன்பதாவது ஸ்கந்தத்தில் உலகத்திலேயே மகா ஏதாவது ஆத்துக்காரியன் மனைவியை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் இவர் தான் உயர்ந்தவர் அப்படிங்கிறாப்பில் ஒரு கதை சொல்லுவேன் தியாமகன் முன்னார அது ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஞாபகப்படுத்துறேன் அப்போ அவருக்கு ஒரு பெண்ணை கொண்டு வருவார் இது மாட்டு கொணும்பார் அதுக்கப்புறம் பெண் ஏன்னா எனக்கு வேறு கூட எந்த மனைவி இல்லையே எனக்கு பிள்ளை இல்லையே எப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னு மிரட்டுவாங்க உனக்கு உனக்கு மாட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஸ்வே தேவர்கள்லாம் மறு பண்ணி ஒரு பையன் பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு அந்த பெண்ணா கல்யாணம் பண்ணி பிள்ளை அது வந்து அந்த வயசு விஷயங்களெல்லாம் இங்கெல்லாம் பார்க்கக்கூடாது இப்போ அதாவது என்ன அதுக்கு நிறையா சமாதானம் சொல்ல வேண்டியிருக்கேன் அப்புறம் பார்க்கலாம் அதெல்லாம் வந்து வேறு ஏதாவது ஒரு காரணத்தில் இருப்ப சொல்லலாம் அப்போ அப்படிப்பட்ட இந்த சம்பராசுரன் வந்து பிறந்து பத்து நாள் ஆகா கூட ஆகாத பத்து நாள் கூட ஆகலை அப்படிப்பட்ட பிரசவரையிலிருந்து உங்களை சமுத்திரத்தில் அவனுடைய எதிரி அப்படின்னு தெரிந்து கொண்டு தூக்கேன்னு போட்டான் அப்படிப்பட்ட உங்களை மீன் சாப்பிட்டுது மீன் விழுங்கி ஏ பிரபோ அந்த மீன் வயத்திலிருந்து தேவரே இங்கே வந்திருக்கீர்கள் அப்படின்னு சொல்லி யாராலையும் அணுக முடியாதவன் துராதர்ஷன் அப்படிப்பட்டவனும் துர்தர்ஷன் துர்தர்ஷன் யாராலையும் பக்கத்துல போக முடியாதவனாலும் துர்ஜயம் யாராலையும் ஜெயிக்க முடியாதவனாகும் வெல்ல முடியாதவனும் ஆத்மனஹா சத்துவம் உங்களுக்கு அவனுக்கு வந்து பகைவனாக விரோதியாக அனுக்கூடு மாயா சதவிதம் மாயைகள் அநேக விதமான மாயைகள் தெரிந்தவனும் அப்படிப்பட்ட தம்புராசிர மோகனம் போன்ற மாயைகளால தேவரிகள் அவனை முடிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் ஜெகி கொல்ல வேண்டும் உங்களுடைய அம்மா மாத்தா புத்தனை இழந்தவளாக இருந்து கொண்டும் குரறி பறவை இருக்கும் குரறி பறவைன்னா அது தீனமாக அழும் அப்படியும் புத்திர ஸ்னேகத்தால் கலங்கி போய் அழுதுண்டு வசனத்தோட இருக்காள் பசுவை வந்து கண்ணை கண்ணுக்குட்டி போயிடுச்சுன்னா பசு எப்படி துக்கமா இருக்கும் அது மாதிரி அப்போ குரரி பறவை மாதிரி கண்ணுக்குட்டி இழந்த பசுமாடு இருக்காள் துக்கித்து கொண்டு கதறுகிறார்கள் மாயாவதியான இப்படி சொல்லி மகாப்பிரபாவம் கொண்டு அந்த ஜிம்னனுக்கு எல்லாருக்கும் எல்லாருடைய எல்லா மாயங்களும் நாசம் செய்யக்கூடிய அதாவது சக்கல வருமானம் ஒவ்வொரு கோட்டிக்கும் ஒரு மாய இருக்குது ஒவ்வொரு சக்தி இருக்குது அதான் வேறு ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அந்த மாயா சக்திகளெல்லாம் முடிக்கக்கூடிய நாசம் செய்யக்கூடிய மகாமாயா வித்தியை கொடுத்தாள் அவளுக்கு எப்படி தெரியும் தெரியும் அவளுக்கு மகாமாயா வித்தியை கொடுத்தாள் அவளும் வந்து தெய்வத்தில் வருது மாயைகளையும் நாசம் செய்யக்கூடிய மகாமாய வித்தியை கொடுத்தாள் அந்த பிரத்யும்னும் சம்பரனுக்கு எதிர நின்று உறுக்க முடியாத அதாவது நிந்திக்கக்கூடிய வார்த்தைகளால நிந்திச்சு கோபத்தை உண்டு பண்ணி சம்பரனை போருக்கு சண்டைக்கு அணு அழைத்தானவன் யாரே நம்ம மன்மதனான காமதேவனான பிரத்யுன் பதினேழு பதினேழாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் விவரமான அர்த்தம் பத்து நாள் கூட ஆக பிறந்து பத்து நாட்குள்ள ஆகாத உங்களை சம்பராசுரன் வந்து கவர்ந்து சென்றான் அவன் போயிட்டான் அந்த சூத்திகா கிரகத்துல இருந்து பிரசவரையிலிருந்து கடல்ல தூக்கி போட்டான் அவன் வந்து உங்களை அவனுடைய எதிரி அவனை முடிக்கக்கூடிய எதிரி நீங்க தான் தெரிந்து கொண்டு அப்படி செய்ன் அப்படிப்பட்ட உங்களை மீன் விழுங்கெடுத்தும் பெரிய மீன் அந்த மீன் வயத்துல இருந்து இப்ப நீங்க அவங்க வந்திருக்க நீங்க சம்பரன் உங்களுடைய எதிரி பகைவன் யாரையும் அவன் பக்கத்தில் நெருங்க முடியாது ஜீக்க முடியாது பல பல மாயைகள்லாம் தெரிந்தவன் பல மாயை முறைகள்லாம் தெரிந்தவன் மோகனம் போன்ற பல மாயா முறைகளால் தான் அவனை வந்து முடிக்க முடியும் கொல்ல முடியும் உங்களுடைய தாயார் உப்புனியும் குழந்தையை பறி கொடுத்ததால குஞ்சை இழந்த குரறி பறவை மாதிரி குஞ்சு எழுந்திரும் அந்த குரறி பறவை கடல் புறான்னு சொல்கிறார்கள் ஏதோ ஒரு அவத்திலோ ஒரு பறவை அது வந்து அழும் ரொம்ப தீனமாழும் அப்படி புத்திரண்ட கொண்ட பிரியத்தார அன்பார பாசத்தார கலங்கி போய் கண்ணுக்குட்டி இழந்த பசுமாடி பசுக்கு வந்து கண்ணுக்குட்டியிட அந்த பிரியம் உண்டு வாத்சல்யம் அந்த கலங்கி போன கன்றுக்குட்டி இல்லை அது இழந்த பசு மாதிரி வாத்சல்யத்தோட நொந்து போய் வாடுகிறாள் இப்படி விளக்கமா சொன்ன மாயாவதி பெரிய சக்தி பேராற்றல் பக்க பராக்கிரமம் கணிந்த பிரஜோம்னனுக்கு எல்லா மாயைகளையும் முடிக்கக்கூடிய மகா மாதா வித்தியை உபதேசம் நாள் அவளுக்கு எப்படி தெரியுமோ என்னால் தெரியும் அம்பாள் கிருப்பையால் அவளுக்கு மகா மாவி தெரியும் உபதேசம் நாள் அதுக்கப்புறம் பிரஜோம்னன் சம்பரண்ட்ட போய் பல பல விதமாக வந்து நிந்தை வார்த்தைகளால் சொல்லி நிந்தனை பண்ணி அவனை கோப்ப வரியை கலப்பிவிட்டு சண்டைக்கு அவனை அழைத்தார் மேல பதினேழாவது மேல பதினெட்டாவது ஸ்லோகத்தை மேல பார்ப்போம் சுவி துோோபி பாதோரக நச்சக்கமராணி அமர்ஷாத் தாமிரலோச்சனிப் துர்வோபி போரச்சோதி துர்வச்சோத்த இவ இவோரமோச்சன கதா மா பிருனா மகாத்மே பிரிப்ப வினம் வஜ்நேஷனம் கவித பிருன மகாத்மே பிரிப்ப வினம் வஜ்ஷனம் தமாரந்தம் பகவே பத்தும்னோ கரையா அபா சிறவே கதனோத்து சுகாண்ட்மா பத்தியும்னோ கரியா அப்பவே கிராப்பாத்தம் ஸ்வா சச்சமா சா் தைத்தேயம் மயித்தம் முச்சாஸ்தமயம் வர்ஷம் கார சச்சமா சித்தயேயம் மயித்தம் மோச்சாஸ்தமயம் வர்ஷம் காோ வைகாசோரோ அஷேண ருமிணே மார சமாவிமர் பாஸ்தேண பாத்தியமானே ருமிணோ மாரம் சாத்மி மகாவிம் சர்வமர் ரெண்டாவது மருணி பார்ப்போம் பதினெட்டாவதுலோக்கத்திலிருந்து ஐம்பத்தி அஞ்சாவதம் உத்தர ஐம்பத்தஞ்சாவ சுவிப் பச்சோவோ நச்சக்கம் கதாணி அமர்ஷா தாமிரலோச்சனிப் போ பாகோ நச்சக்கம் கதா பாணி நமாத் தாமிரலோச்சனாவித்தர பிம்நாத்மே பிரிப்பதம் வஜ்பேஷனம் கதா மாவித்தரசியும்நய மகாத்மே பிரிப்பேன் தாரந்தீம் பகவா கதா அப்பவே கிரா பாணோத்து ஸ்வதான் நூப்பாறீ பகவன் பிரதியும்னோ கதையா ஆய்வே கிரா பிராணோத்து ஸ்வதான் நூபம் அச்சமாயம் மயர்ஷி மோச்சஸ்தமம் வரிஷம் கார்ஷ்ணோ வைகாசோ சுர சச்சமாய சாத்தியைத்தேயர்ச்சி மோச்சஸ்தாஷ்ணை வைகாசோசு பாக்ணோமார மகாவிம்மாஸ்தேண ருமிணோமார சாத்மி மகாவிமி இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அர்த்தம் பதினேழு பதினெட்டுல இருந்து விட்டணும் இப்படி தர்வ சோபிகி அதாவது நிந்திக்கக்கூடிய வசை வார்த்தைகளால வசை மொழிகளால அப்படி நிந்திக்கப்பட்ட தூக்கி எறியப்பட்ட அவனும் கா ஒரு சர்ப்பம் வந்து காலால் மித்து விட்டா அதுக்கு எவ்வளோ கோபரும் அப்படி கோபத்தோட கதையை கையால் எழுந்து கொண்டு கதையை எடுத்துக்கொண்டு கோபத்தால கண்சை வந்து தாமிரலோச்சன கண்சை வந்து வெளியில் கிளம்பினான் உசுப்பி விட்டான் ஏற்றி விட்டான் பத்தியும் அதனால் பல வ வசை மொழிகள் நிந்தி வார்த்தைகளால் அப்படி நிந்திக்கப்பட்டவன் வந்து காலால் மிதிக்கப்பட்ட ஒரு சர்ப்பம் மாதிரி அப்போ காலால் சர்ப்பம் மிதிச்சுனா அதுக்கு தாங்காது அது தெரியாமல் மிச்சிட்டான்னு தெரியாது உடனே சீரண்டு வரும் அப்படியே கரையை கையில் எடுத்துன்னு கோபத்தோடு வெளியில் வந்தான் மகா பராக்கிரமசாலியான பிரத்யும் மேல ரொம்ப வேகமா கதையை சுழட்டி எடுத்து இடி முழக்கம் போல பயங்கரமான வார்த்தைகளாக பேச ஆரம்பித்தான் ஏ அதுன்னு பிரத்யும்ன பகவானும் அப்படி சுழண்டு வரக்கூடிய அந்த கதையை பிரத்யூன் மேல பராக்கிரமசாலியான பிரத்யூம் மேல வேகமா கதையை சுழட்டி அடித்தான் இடி போல பயங்கர சத்தம் போட்டான் அந்த சம்பராசன் பிரத்யும் சுழண்டு வரக்கூடிய அந்த கதையை தன்னுடைய கதையால் தூரை விரட்டி கோபம் கொண்டவன் அந்து கொண்டும் பகையவன் மேலே தன்னுடைய கதையை இருந்தான் அந்த அசுரனும் மயனால் காண்பிக்கப்பட்ட மயதர்சிதான் இந்த மயன் சொல்லிக் கொடுத்துருக்கான் நிறையா மகாவித்தைகள்லாம் மாயாவித்தையெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கான் அந்த அசுரமாயை கை கொண்டும் ஆகாசத்தில் போய் மறைஞ்சிட்டு பிரத்யுன்ன மேலே அஸ்திர மாறியான் அதாவது அம்பு மழையாக பெய்தான் அப்போ மகாரதனான அந்த ருக்மிணி புத்திரனான பிரஜும்னன் மகாரதனவன் ருக்மணி புத்திரன் மகாரதன் கிருஷ்ணனுடைய புள்ளன் அத்திர மாதிரியான அதாவது அத்திரங்கள் மழை மாதிரி போயிறதுனால ஓரளவுக்கு துன்பப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தாலும் எல்லா மாயைகளிலும் நாசனம் செய்யக்கூடிய சத்தகுண பிரதானமான சர்வமாயா அபமருதினி எல்லா மாயகளும் நாசம் செய்யக்கூடிய சித்தகுண பிரதானமான அந்த மகாவிதியால பிரயோகம் சொன்னான் மகாவிதியை பிரயோகம் பண்ணும் எல்லாமையும் அடுக்கிறது தான் பண்ணேன் விவரமா பார்ப்போம் இருபத்தி ரெண்டு வரைக்கும் பதினெட்டுல இருந்து அப்போ வசை மொழிகளால அதாவது நிந்திக்கக்கூடிய வார்த்தைகளால ரொம்ப தூக்கி எறிஞ்சு பேசினா அவனுடைய தன்மானம் இருக்க அதான் நான் முக்கியம் அந்த தன்மானம் அபிமானம் அவன் வந்து அது ஒரு க இது வேறு இருக்கேங்க உமாவா அது வேறு அசுர பாவம் அதனால் ரஜோ குணம் ஜாஸ்தியாக இருக்கும் தமிழ் குண ரஜோ குணம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அவனுக்கு வந்து ரொம்ப கோபம் முடியும் காலால் மிதிக்கப்பட்ட பாம்பு எப்படி சீரின் வரும் கோபத்தோடு இருக்கும் தாங்கவே முடியாமல் இருக்கும் அப்படி காலால் மிதிப்பட்ட அடிப்பட்ட பாம்பு மாதிரி கோபத்தால் கண்கள் செவந்து கதையை கதாகுகத்தை கையில் இருந்துட்டு சண்டை போடுறது வெளியிடணும் கதையை சூழிட்டு அப்படி பெரிய வீரனான பிரத்தியும்னன் மேலே போட அவன் இடி முழக்கம் போட போட்டுட்டு இடி முழக்க மிகவும் கொடூரமாக பயங்கரமாக கர்ஜனை பண்ணான் ரஜனே பகவானுடைய புத்திரனான பிரத்தியம்னன் தன்னை இப்படி தாக்க வருவதற்குரிய கதையை தன் கரையால் எடுத்து அதை வந்து தடுத்து நிறுத்தி கோபத்தோட தன்னுடைய கதையை அவன் மேலே போட்டான் பிரத்தியும் அப்போ மயனால் உபதேசம் பண்ணப்பட்ட மயன் நிறையா கா கொடுத்துருக்கான் காட்டி கொடுத்தப்பட்டேன் அவனால் கொடுக்கப்பட்ட அசுரமாயை கொண்டு அசுரமாயினுடைய உபயோகத்தோட ஆகாசத்தில் மறைஞ்சான் அந்த அசுரன் சம்பராசுரன் பிரத்யும்னன் மேலே அத்திரங்களை மழை மாரி போயிடான் மகாவீரன் அவன் அத்திரதன் மகாரதன் பிரத்யும்னன் புள்ளையான அந்த ருக்மணியினுடைய புத்திரன் பிரத்யும்னன் அஸ்திர மழையால் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் எல்லா மாயையும் முடிக்கக்கூடிய சமஸ்த மா முடிக்கக்கூடிய சத்துவகுணம் இருந்த மகாமாயாவித்தையை இப்போ தான் சொல்லி கொடுத்துருக்காள் அவள் அந்த அந்த மாயாவதி மாயாவதியான தேவி சொல்லி விட்டுருவேன் அதனால சத்துவகுணம் மிக்க மகாமாயா வித்திய மற்ற எல்லா மாயைகளையும் அது வந்து அடிச்சும் அதை வந்து பிரயோகம் பண்ணான் அப்போ சம்பரன் வந்து அடுத்தது இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தை மேலே பார்ப்போம் மூலத்தை செய்வோம் தத்தோம் கௌஷியக்க காந்தர்வ தத்தம் கௌஷ காந்தர்வ பைசாச்ச உரகராட்ச செய்யுங்க சதோ காரி வேதமசா தோகிக்காந்த பைசா உரீ பிராயு சரோதை காதமய்சாத்தம் அசிமா உம சீட்டம் சண்டம் சம்பரச்சாம்பரஸ்மஸ்வோஜாஹர அமு சீட்டம் சண்டம் சம்பர சிர்த்தா வோஜசா அஹரத்து நஷாத்தமித்தமியமீட்டம் சண்டம் சம்பரம் ஆமிரஸ்மிரோஜசாஹரத்து அக்ஷரியமாணோ திவிஜைவிரி குசுமோத் பாராம்பரச்சாரிணிய புரம் நீத்த வியீரியமானோ திவிஜை தோத் குசுமோத் பாராச்சாரிணம் நீத்த வியம் பாராசம் அந்த புரவரம் ராஜன்சரம் விவேஷப்ப விவேசப்பகனாக்கம் திருவா ஜலதம் பீட்டகோசேயம் பிரலம்பா தாம் ராட்சம் ருஷம் ருசிரம் திரு ஜலதம் பீட்டகோசேயம் பிரலம்பா தாம் ராட்சம் சுஸீம் ருசிரன அந்த புரவரம் ராஜாச்சுலம் தம் திருவா ஜலதம் பீட்டகசேவசம் பிரளம்பாஹுண்டா ராட்சம் சுஷித்தம் குச்சிராணுவம் ரூடிம் பார்ப்பூணுலிம் தோகியா பைசாச்சரீராயுத்தோதை காம் விதமயன் சா தோக்கியா பைசாச்ச உரராட்சசீராஜு ரோத்தியா காரமிஹாத்தம் அசிமுமிய சரிட்டம் சண்டம் சம்பர ஜிர்த்தாஸ்மிரோஜாசியமியீட்டம் சண்டம் நஷாத்தமியீட்டம் சண்டம் சம்பரத்துராஸ்மிரோஜ தாம்பிரஸ்ம काम्रश्म हरती आखिय दिवजे तुद्भि कुसुमोत्क भारिया अंबरचारिण्यास अखिर्माण दिवज तो कुसुमोत्क भार अंबरचारिण्या परम नीत विहायस अंतपुरजन लकुम वे चगनाक अंतुरवर राजलाशत ललनाशतंकुम वे च पत् गगनालाक ललनाशतंकुम தம் திருட்வா ஜலதஸ்யாமம் பீட்டகோசேவாசனம் பிரளம்பபாகம் தாமிராட்சம் ருச்சிரானம் தம் திருட்வா ஜலதஸ்யாமம் பீட்டகோசேவாசனம் பீட்டகோசேவாசனம் பிரளம்பபாகும் தாமிராட்சம் சுஷ்பிதம் ருச்சிரானம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் இருபத்தி மூணுலிருந்து என்ன சொல்றார் அசுரன் அந்த அசுரன் அந்த சம்பராசுரன் நூத்து கணக்கான குகக்கர்கள் அதாவது யக்ஷர்கள் கந்தர்வர்கள் பிசாச்சர்கள் உரகர்கள் நாகர்கள் ராட்சதர்கள் இவர்களுடைய மாயைகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செட்ட மாயைகளாக இருக்கு எல்லா மாயையும் பிரயோகம் பண்ணு அந்த எல்லா விதமான பல செட்டாக வந்த எல்லா மாயை மாயா வித்தைகளை பிரத்யும் எல்லாத்தையும் நாசம் பண்ணு நிசாத்தம் அசிமுத்தியம் கூறான எடுத்துட்டு அவன் சம்பரனுடைய சிவந்த மீச கொண்ட அதாவதையும் இது மாதிரி செம்பட்டமை சம்பட்டமையு சொல்லுவார் இல்லையா அப்படி செம்பட்டமையு அவனுடைய மீசையும் செம்பட்டையா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய மீச கொண்ட தலையை கீடத்தோட அந்த சம்பராசுரன் வந்து கீழத்தோட அறிந்திருக்காங்க குண்டலங்கள் அறிந்திருக்காங்க அப்படியும் கீழத்தோட குண்டலங்களோட கூடிய அவனுடைய தலைய சரீரத்துல இருந்து பராக்கிரமத்தால அவனுடைய கூறான கத்தியை வச்சுன்னு அறுத்துட்டான் யாரு நம்ம பிரத்யும்னன் சம்பராசுரன் இப்படி அவனை முத்தான் அப்போ ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய தேவர்களால புஷ்ப சமூகங்களால அப்படி இறைக்கப்பட்டு ஆகாசத்துல செஞ்சிருக்கிறார் அம்பர சாரணா ஆகாசத்துல செஞ்சரிக்கக்கூடிய கக்தி படைத்த தன்னுடைய மனைவி யாரு அந்த மாயாவத்தின்னு சொல்லப்பட்ட ரதி அவளோட ஆகாச வழியாக துவாரகா பட்டத்திற்கும் கொண்டு வரப்பட்டன் போகப்பட்டன் அப்போ ஆஹ் ஏ ரஜனே மின்னலோ மின்னல் மின்னலோட மேகம் மாறி ஆகாசத்தின பத்தியோட அநேக உத்தம நிறைஞ்ச உத்தமமான அந்த புறத்துல பிரவேசன் கண்ணன் மாதிரியே அவனுடைய சரீரம் இருக்கு மேலே பார்ப்போம் கிருஷ்ணா